பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிரந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலாம் ஐம்பத்தி நாலாவது தோற்ற மாம் சிதம் துன்பம் மற்றக்தி சேர்வார்க்கு முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் காணி ஊற்றமாம் பகற்காலம் போல் பகற்காலம் போல் உபகாரம் நிஷியால் உண்டோரம் உண்டோ மாற்றமென் உரைப்பேன் மைந்தாப்பேன் மைந்தா மறைப்பது மிகப் பொல்லாதே அது மிகப் பொல்லாதே சிஷ்யனுடைய கேள்விகளில் மற்றொன்று ஆவரணசக்தி தான் அக்ஞானத்தினுடைய இரண்டு கூறுகளில் ஒரு கூறு விளக்கிச் சொல்லப்பட்டது விக்ஷேபசக்தி விக்ஷேபசக்தின்னா படைப்பு படைக்கப்பட்டிருக்கிற உலகம் கற்பிக்கப்பட்டிருக்கிற உலகந்தான் விக்ஷேபசக்தி காரணசரீரம் காரணசரீரத்தை கற்பனைன்னு நம்ம சொல்றதுல காரணசரீரம் மித்யா பொய்யது அந்த காரணசரீரம் சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் காரணப்பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் சமஷ்டி வியி எல்லாமே செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே ஏற்கனவே சொல்லியாச்சு ரெண்டு சக்தி இருக்குன்னு சொன்னார் மாயில ஒரு சக்தியை பற்றி தான் விளக்கி சொன்னார் விக்ஷேப சக்தியை மாயேன்னு சொல்கிறது உண்டு அஜானம்னு சொல்கிறது உண்டு சில சமயங்களில் இதுக்கு வேற்றுமையும் சொல்லுவது உண்டு பல சமயங்களில் இதுக்கு வேற்றுமையை பற்றி சொல்கிறதும் இல்லாமல் உபதேசிக்கிறதும் உண்டு இப்போ ஆவரண சக்தியில் ஆவரணசக்தி தான் பிரச்சனை விக்ஷேப சக்தியில் பிரச்சனை கிடையாது விக்ஷேபசக்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறார் அது வந்து அனர்த்தத்தை உண்டு ஆவரண சக்தி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் அது ஏற்கனவே நான் விளக்கி சொன்னேன் அதை அதாவது இருபத்தி எட்டு ஏழு முப்பத்தி அஞ்சாவது பாட்டு முப்பத்தி அஞ்சாவது பாட்டில் தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் விமமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் அந்த தோற்றமாம் சக்திங்கிறத முப்பத்தி ஆறாவது பாட்டிலிருந்து சொல்ல ஆரம்பித்தார் அதெல்லாம் விக்ஷேபசக்தியினுடைய விளக்கங்கள் அதுக்கு பிறகு இப்படி வருகையா சொன்னதுக்கு பிறகு அப்பவாதத்தை நாற்பதா நாற்பத் நாற்பத்தி ஏழாவது பாட்டில் முடித்த உடனே நாற்பத்தி எட்டாவது பாடல்ல அவர் கேள்வி கேட்டான் சிஷ்யர் தூஷண தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏஷனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா இந்த ஆபரண சக்தி என்ன பண்ணுகிறதுங்கிறத அதனால உண்டாகிறதை பற்றி சொல்லுங்கள் அவர் அதை விளக்கி சொல்லும் பொழுது என்ன சொன்னார் பவவியாதியை உண்டாக்கக்கூடிய உபாதி இதுவே அதாவது ஐம்பதாவது பாட்டில் சொன்னார் இதுதான் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவியாதி உண்டாக்கும் உபாதி இதே இதை பற்றி விளக்கி கொண்டே வரும்பொழுது இப்போ நாம் இந்த பாட்டை பார்த்துட்ருக்கோம் கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம் விட்சேப விட்சேபசக்தி தானே ப்ராப்ளம்னு விக்ஷேபசக்தியில் பிரச்சனை இல்லை ஆவரணசக்தி தான் துக்கத்துக்கு காரணம் ஏன்னா விக் ஆவரணி ஜீவன் முக்திக்கு விக்ஷேபசக்தி வேணும் ஜீவன் அதாவது உலகம் இருக்கணும் உடம்பு இருக்கணும் வாழ்க்கை இருக்கணும் ஞானம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ஞானத்துக்கு பெருமை ஆகையினால விக்ஷேப சக்தியில் பிரச்சனை இல்லை ஆவரணசக்தியில்தான் ப்ராப்ளம் இது பற்றி விரிவாக நிறைய விளக்கங்கள்லாம் தந்திருக்கிறோம் இப்போ அதைத்தான் சொல்கிறார் நாற்பத்தி இந்த ஐம்பத்தி நாலாவது என்ன சொல்லுகிறார் தோற்றமாம் சக்தி துன்பம் துன்பமாம் பவமானாலும் வாஸ்தவம் ஒத்துக்கலாம் ஓரளவுக்கு மேலெழுந்த வாரியாக ஒத்துக்கலாம் இந்த உடம்பு தான் ப்ராப்ளம் உலகு தான் பிரச்சனை அப்படின்னு மேலெழுந்த வாரியாக ஒத்துக்கலாங்கிறார் ஆனாலும் ஆனாலும்னா அது முழுக்க முழுக்க ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் தோற்றமாம் சக்தி நம்முடைய துன்பத்துக்கு வந்து இந்த விக்ஷேபசக்தி காரணமாக இருந்தாலும் கூட ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் காண் ஆற்றலான்னா முயற்சியோடு என்ன முயற்சி வேதாந்தம் படிக்கிறது சிரவணம் பண்ணுறது மன்னனம் பண்ணுறது நிதித்தியாசனம் பண்ணுறது அதுதான் சொல்லிட்டு இருக்கிற போது நேர்த்திக்கு முடிஞ்சு போச்சு ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா முயற்சி பண்ணி இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணிங்கிறது எந்த விஷயத்துலன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு நாம் ரெடியாக இருக்கணும் அது வஸ்து தந்திரம் தான் அது கர்மம் இல்லைது என்ன பொருள் எப்படி இருக்கோ அப்படியே தெரிஞ்சுக்க இப்போ வந்து ஒரு பொருள் தெரியலன்னா கண்ணை திரும்ப திரும்ப தொடைச்சது என்ன என்னன்னா பார்த்துட்டுருக்கோம் அது மாதிரி கண்ணை தொடஞ்சு தொடஞ்சு எப்படி அதை பார்க்குறோமோ அது மாதிரி திரும்ப திரும்ப வேதாந்தத்தை படித்து படித்து தான் பொருளை தெரிஞ்சுப்போம் கண்ணை தொடச்சி தொடப்படி ஒரு வஸ்துவை சரியாக இருக்கான்னு அது அங்கே இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கண்ணில் தான் ஏதோ தகராறு அதுக்காக நான் தொடச்சி துடைச்சி பார்த்து சரி பண்ணிக்கிறேன் அதை பார்க்குறேன் அது மாதிரி சாஸ்திரத்தை படிக்கிற போது நான் என்ன பண்ணுறேன் திரும்ப திரும்ப அதை படிக்கிறேன் ஒரு தடத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை படித்து கண்ணை துடைச்சிக்கிற மாதிரி தடவை படித்து அந்த வஸ்துவை பரம்பொருள் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறேன் மாதிரி ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயத்தனம் பண்ணுறோம் ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு ஸ்ரவண மரணாதிகளை பிரயத்னம் செய்து வஸ்துவை புரிந்து கொள்வதற்கு அது கர்மான்னு சொல்ல மாட்டோம் அது கர்மம் இல்லை வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது கர்மம் இல்லை வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது பொருளை தெரிஞ்சுக்கிற முயற்சி பொருளை தெரிஞ்சுக்கிற முயற்சி கர்மம் அல்ல ஒன்று இன்னொன்னா மாத்திரத்துக்கு பேர் தான் கர்மான்னு பேர் ஒன்றை சுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் கர்மானு பேர் அதை வந்து அடையிறதுக்கு பேர் தான் ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அடையிறதுக்கு பேர் தான் கர்மானு பேர் இல்லாத ஒன்றை உண்டு பண்ணுறதுக்கு தான் கர்மானு பேர் இருக்கிற ஒன்றை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் பேர் கர்மானு பேர் ஒன்றை இன்னொன்னா தான் கர்மானு பேர் ஆப்பியம் உற்பாத்தியம் சம்ஸ்காரியம் விகாரியம் அதுக்கு தான் கர்மானு பேர் இங்கே நம்ம பண்ணுறது பேர் கர்மா இல்லை உட்கார்ந்திருக்கோம் படிக்கிறோம் படிக்கிறோம்ங்கிறது கர்மா இல்லை படிக்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் எப் ஆண்டும் இருக்கிற பொருளை தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்காமல் இருந்தோம் இத்தனை நாளா இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிறோம் அது கர்மம் இல்லைன்னு சங்கராச்சாரியார் பல இடங்களில் நிரூபிக்கிறார் கர்மத்துக்கு கர்மத்தினுடைய லக்ஷணம் வேதாந்த சிரவண மரண வித்தியாசத்துக்கு வராதுங்கிறார் நமக்கு என்ன தோணும்னா இதுவும் ஒரு செயல்தானே காலமிரி எழுந்து வந்து உட்கார்ந்து படிக்கிறது ஒரு செயல்தானேன்னா படிக்கிறது ஒரு செயல்னு சொன்னாலும் படிக்கிறது மூலம் நீ என்ன பண்ணுறேங்கிறது முக்கியங்கிற படிக்கிறது மூலம் நீ என்ன என்ன பிரயோஜனத்தை அடையிறேங்கிறத பொறுத்து தான் இருக்கு அந்த விஷயம் ஆகினாலும் இது அப்படிப்பட்டது இல்லை அப்படிங்கிறதுக்கு பல நல்ல நல்ல லாஜிக்கும் சாஸ்திர வாக்கியங்களையும் இது இது கர்மம் அல்லங்கிறார் இதை செய்யணும் செய்யாமல் இருக்கணும் வேறு விதமாக செய்யணுங்கிறதுக்கு தான் கர்மானு பேரே தவிர கர்மத்துக்கு நிறைய லக்ஷணங்கள்லாம் இருக்குது செய்ய முடியணும் செய்ய முடியாமல் போகணும் வேறு விதமாக செய்கிறது இது ஒன்றும் வேறு விதமாக செய்ய முடியாது நீங்கள் உட்கார்ந்து புத்தகத்தை விரித்து பார்த்து குருமுகமாக தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் இது வந்து கர்மமாக சொல்லப்பட மாட்டாது கர்மாவுக்கு என்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த லக்ஷணங்கள்லாம் இங்கே பொருந்துறது இல்லை ஆயினால் இது வர்றது நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் இதெல்லாமும் கர்மம் தான் வர்றதும் கருமம் தான் உட்காரதும் கருமந்தான் காதை திறந்து வச்சுட்டுருக்குறதும் கர்மந்தான்னா காதை திறந்து வச்சுருக்கிறதும் கர்மம் தான் ஒத்துக்கிட்டா கூட அந்த கர்மாவுக்கு சொல்லப்படுற லட்சணங்கள்லாம் இதுக்கு பொருந்துறது இல்லை இப்போ நீ என்ன என்ன பண்ணியிருக்கீங்க ரெடியாக இருக்கீங்க கண்ணை திறந்து வச்சுட்டுருக்கீங்க அது எத்தாப்பில் என்ன இருக்குன்னா தரை போட்டு வச்சுருக்கு ட்ராமா பார்க்குறது உட்காந்துருக்கும் ரெடியாக உட்காந்துருக்கோம் ட்ராமாவில் வரப்போகிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அண்ணா திறந்து பார்க்க போறோம் அண்ணன் திறந்து பார்க்கற போது அங்கே என்ன இருக்கோ அதான் நீங்க தெரிஞ்சிக்க முடியும் அதை நீங்க மாற்ற முடியாது கர்மானா அப்படி இல்லை நம்ம என்ன வேணாலும் என் சௌரியத்துக்கு போட பண்ணலாம் அதனால் இது ரொம்ப சூட்சமான விஷயம் ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமான ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் காணி இது வரப்போறது இவரே சொல்ல இதெல்லாம் நான் எந்த ஒரு விஷயத்த இப்ப சொன்னேன்னு சொன்னேனோ சந்தேகம் தெளிதல் படலத்தில் இதெல்லாம் புட்டு புட்டு வைக்க போகிறார் தெளிவாக சொல்ல போகிறார் அதனால் அங்கே பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு வேதாந்தம் படிக்கிறது கர்மம் தான் நினச்சிட்டு இருக்காங்க வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது வேதாந்த சாஸ்திரப்படி கர்மம் அல்ல கர்மம் அல்ல வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது அவர் கர்மா கிடையாது அது வஸ்து தந்திரத்துவாத் புருஷ தந்திரம் நான் என்ன ப பக்குவப்படுத்திக்கணும் தியானம் பண்ணுறேன்னு அது கர்மா சகுண பிரம்ம தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அது கர்மா அதெல்லாம் கர்மாவில் செய்கிறோம் ஆனால் வந்து பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கர்மா இல்லை அதுக்கு பேர் அறிவுன்னு பேர் இப்போ நம்ம செய்கிறது அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் அதை கர்மானு சொல்கிறதில்லை அறிஞ்சு கொள்றத கர்மான்னு சொல்கிறதில்ல ஏன்னா அறிஞ்சு கொள்றதுல நமக்கு லிமிட்டேஷன் இருக்குது பிரமாணத்தை திறந்து வச்சுக்கிறோம் பிரமேயம் பிரமேயத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அங்கே அப்படி இல்லை என்னத்தை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் கர்மாவில் பூஜையை ஷார்ட் கட் பண்ணலாம் மிடில் கட் பண்ணலாம் அதை ஹை கட்டும் பண்ணலாம் ஹை கட்லாம் கிடையாது சும்மா பெருசாகவும் பண்ணலாம் அது பெருசு படுத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியும் இருக்கிறத பிரம்மனை என்ன பண்ண முடியும் இங்கே கண்ணை திறந்தீங்கன்னா பிரம்மன் தெரியுது அவ்வளோதான் அறிவை நீங்கள் ஓப்பன் ஓப்பனாக வச்சுட்டுருக்கிற போது என்ன நான் சொல்கிறேனோ அது உங்களுக்கு தெரிய போகுது வஸ்துவ சொல்ல தெரிய போகுது அப்போ தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறே தெரிஞ்சுக்கிறது கர்மம் இல்லைங்கிறது சங்கராச்சாரியருடைய நியாயம் தெரிந்து கொள்வது என்பது செயல் கிடையாது தெரிந்து கொள்வது என்பது செயல் கிடையாது பார்ப்போம் பிறகு அதுக்கு பிரயத்தனம் வேண்டிருக்கு அந்த பிரயத்தனத்தை கர்மான்னு சொல்ல மாட்டோம் ஆற்றலான் ஆற்றலான்னா ரொம்ப சிரமப்பட்டு முயற்சி பண்ணி வேதாந்தம் படிக்கிறதுன்னு அர்த்தம் முக்தி சேர்வார்க்கு முக்தி அடைய விரும்புகின்றவர்களுக்கு அனுகூலமாகும் விக்ஷேபசக்தி அனுகூலமாக இருக்கிறது நீ கான் காணி அப்படின்ட்டுருக்கு அதில் அந்த புஸ்தகத்தில் வந்து காணி அப்படின்னு குரியல இருக்குது அதை நெடிலாக்கிக்கணும் கான் போட்டுக்கணும் அதில் தப்பாக இருக்குது புஸ்தகத்தில் ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிஷியால் உண்டோ ஊற்றமாம் பகற்காலம் போல் ஊற்றமாம்னா உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது செயல்படுத்தக்கூடியது பகல் காலம் பகலில் தான் மனுஷனுக்கு இயற்கையாகவே செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இரவு காலத்தில் இல்லை அது எப்படி சொல்கிறார் ஊற்றமாம் பகற்காலம் போல உபகாரம் நிசியால் உண்டோ அதனால பகலில் தான் நமக்கு விவகாரம் எல்லாம் பண்ணுறோம் பகல் பகற்காலம் போல அவர் சொல்கிறார் எதை விக்ஷேபசக்தியை சொல்கிறார் நிசியால் உண்டோ நிசினா ராத்திரி ராத்திரியில் வந்து பகல மாதிரி உபகார ராத்திரியில் உண்டோ சொல்லப்போனால் இந்த வெளிச்சம் இருக்க இதுக்கு எவ்வளவு நம்ம எவ்வளவு எண்ணத்தை கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் இந்த லைட்டுக்கெல்லாம் இவ்வளோ கரண்ட் சார்ஜுன்னு வாங்கிட்டுருக்காங்க அதெல்லாம் இதுக்கு மேனுஃபேக்சரிங் அதை வந்து இது பண்ணுறதுக்கு இவ்வளோலாம் சூரிய பகவானுடைய கருணைக்கு என்ன சொல்கிறது சூரிய பகவானை கொடுத்த பகவானுக்கு என்ன நன்றி சொல்கிறது எவ்வளோ பெரிய பிரகாசம் சொல்லப்போனால் சூரிய பகவானுடைய பிரகாசம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை உணவுக்கெல்லாம் தாவரங்களுக்கு சூரிய பகவானுடைய பிரகாசம் வேணும் இது ஒரு தனி டாபிக் இது நான் விஸ்தாரமாக இங்கே சொல்லப்போக ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டும் எதுக்கு திருஷ்டாந்தம்னா விக்ஷேப சக்தி தான் உப விக்ஷேபசக்தி உபகாரமாக இருக்கு ஆவரணசக்தி உபகாரமாக இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் தாத்பரியம் அதனால் ராத்திரியில் ராத்திரியில் வேலை செய்கிறவங்கலாம் சொல்லப்படாது திருஷ்டாந்த திருஷ்டாந்தத்தை சாமியம் என்ன பகற்காலத்தில் எல்லாரும் ஆக்டிவாக இருக்காங்க அது அனுகூலமாக இருக்குது பகற்காலம் ராத்திரி காலம் யாருக்கும் அனுகூலமாக இல்லை அது வந்து பிரதிக்கூலமாக தான் காரியம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது நீங்கள் விளக்கெல்லாம் பார்க்காதீங்க அந்த காலத்தில் எழுதின பாட்டும் கூட ஆக என்னால் வந்து விளக்கை பற்றிலாம் பிரச்சனையும் இல்லை இது வந்து பகற்காலத்தில் இருக்கிற உபகாரம் ராத்திரி காலத்தில் இல்லை விக்ஷேபசக்தியில இருக்கிற பிரயோஜனம் ஆவரண சக்தியில கிடையாது விக்ஷேபசக்தியில பிரதிகூலம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அனுகூலம் இருக்கு ஆனால் ஆவரண சக்தியில பிரதிகூலம்தான் இருக்கு அது வந்து இடைஞ்சல் தான் பண்ணுது ஆவரண சக்திங்கிறது நாம் யார் என்கின்ற உண்மையை மறைப்பது கடவுள் என்ன உலகத்தினுடைய உண்மை என்ன என்ற தன்மையை மறைப்பதுக்குத்தான் ஆவரண சக்தி என்று பேர் மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா வெகுவிதமாக கொடிய துன்பங்களை தருதலால் இன்று இந்த பகற்காலத்தை போல உபகாரம் நிசியால் உண்டோ சர்வ முயற்சியையும் பயத்தற்கு காரணமான பகற்காலத்தை போல நூற்றி பக்கம் பகற்காலத்தை போல உபகாரம் நிசியால் உண்டோ அசாது அச அசாதுக்களுக்கு உதவியாளதாக்காலத்தில் உண்டோ நல்லவனுக்கோ கெட்டவனுக்கோ பகற்காலந்தான் உபகாரமாக இருக்குது வெகுவிதமான கொடிய துன்பங்களைத் தருதலால் இன்று வெகு விதமான கொடிய துன்பங்களைத் தருதலால் நிஷியால் நிஷியால் உபகாரம் இன்றுன்னு அர்த்தம் நீங்கள் இன்றுங்கிறது அங்கேருந்து கனெக்ட் பண்ணணும் வெகு கொடிய துன்பங்களை எல்லாம் தருவதால் இன்றுையா இருக்கு இன்றுங்கிறது எங்க போடனும் உபகாரம் இன்று அப்படி அண்மையம் பண்ணீங்கன்னா தான் புரியும் யோசிச்சு பாருங்க நானும் இப்ப தான் பாக்கிறேன் மாற்றம் என் உன் வினாவிற்கு இவ் உபமானமே என்று வேறு யாது மறுமொழி சொல்லுவேன் உன் கேள்விக்கு இதுதான் எனக்கு பதில் சொல்ல தெரியுது அதனால மைந்தா மைந்தனே மறைப்பது மிக பொல்லாதே ஆவரண சக்தி மிக பொல்லாது மிகவும் கொடிதுனால் ஷிட்டர் துட்டர் யாவிற்கும் நித்திரைக்கு காரணமாயிருந்து வெகுவித துன்பம் தருதல் போல ஆபரண சக்தியும் விவேக்கி அவிவேகி யாவர்க்கும் ஜனனத்திற்கு மூல காரணமாயிருந்து வெகுவிதமான பிரயாசங்களை தருதலால் மிகவும் கொடியது என்பதுதான் நல்லவனுக்கெல்லாம் இது ரொம்ப உபகாரமாக இருக்கு கெட்டவனுக்கு வேணால் இது வந்து உபகாரம் போலவும் அபகாரம் போலவும் தெரியும் ஆகையினால ஆவரண சக்தி தான் எல்லாருக்குமே கெடுதல் என்று இந்த பாடல் சொல்லுகிறது அப்போ ஸ்ருதி யுக்தியினால ஆவரண சக்தியினுடைய பிரதிகூலத்தையும் விக்ஷேப சக்தியினுடைய அனுகூலத்தையும் சொல்லியாச்சு இனி அனுபவத்தால சொல்றாராம் அடுத்த பாடல் இனி அனுபவத்தால் அதன் கொடுமை கூறல் ஆவரண சக்தியினுடைய கொடுமை சொல்லப்படுகிறது சுழு பிரளயத்தில் தோற்றமாம் ஜங்கள் மாண்டும் பிராம் ஜங்கள் மாண்டும் அழுத்திய பவம்போ முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவருண்டோ முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியிற்கூட்டுகிற்கும் முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியிற்கூட்டுகிற்கும் கொவரண முக்தி கூடாமல் கெடுத்த கேடேத்தூடாமல் அனுபவத்தை வச்சுன்னு சொல்கிறார் நம்ம எல்லாரும் தூங்குறோம் நமக்கு தூங்கி எழுந்ததுக்கு பிறகும் நான் சம்சாரிங்கிற உணர்ச்சி தான் இருக்கு நான் வந்து துக்கத்தில் தான் இருக்கேன் ஒரு ஒருத்தர் ரொம்ப துன்பத்தில் இருக்கான் ரொம்ப நோயில் இருக்கு பெயின் கில்லர் இருக்கு கொடுக்குறோம் அப்புறம் எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதே அவஸ்தை தான் அதே மாதிரி தூக்கத்தில் இருக்கான் தூக்கத்திலேருந்து எழுந்ததுக்கு பிறகும் அகம் சம்சாரியும்தான் இருக்குது அபிமானமெல்லாம் இருந்துன்னு தான் இருக்குது ஆவரணசக்தி இருந்துன்னு தான் இருக்குது சுழுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் தோற்றமாம் ஜகங்கள் தோற்றமாகனால் விக்ஷேபமாக ஜகங்களெல்லாம் மாண்டும் அப்போ சுஷுப்தியில் வந்து ஆவரணம் மாத்திரம் இருக்குங்கிறார் சுஷுப்தியில் ஆவரணம் மாத்திரம் இருக்குது ஜாகிரதாவஸ்தபனாவஸ்தையிலையும் ரெண்டும் இருக்கு விக்ஷேபமும் இருக்கு ஆவரணமும் இருக்கு அதனால் சுழுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் இதெல்லாம் அனுபவம் பிரளயம்ங்கிறது மகா பிரளயம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போகிறது ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ அழுத்திய பவம் அழுத்திய பவம் அழுத்தியம்னா அப்போது தம்மை துன்பத்தில் மூழ்க பண்ணிய ஜனனமானது மீண்டு உண்டாகாமல் நீங்கி முக்தி அடைந்தவர் மோட்சமடைந்தவர் ஒருவர் உண்டோ யாரா மோட்சம் அடைஞ்சிருக்காங்களா தூங்கி எழுந்தோண்ணே ஆஹா ஆஹன் சர்வ இன்னைக்கு ரொம்ப கடனில் படுத்திருக்காமோ கடனை வாங்கிட்டு கடனை வாங்கியிருக்கான் நிறைய வாங்கிட்டு தூங்கின்னு இருக்கான் காலம்பிரம் எழுந்தோனே எனக்கு கடனாம் தீந்து போச்சு சௌரியமாக சொல்ல முடியுமா நடக்காது எதுவுமே போகாது எல்லாருக்கும் அதனால் வட்டி வேறு கூடியிருக்கும் அதனால் முழுத்த விக்ஷேபம் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒரு ஒரு உண்டு ஒருத்தர் யாராவது மோட்சம் அடைஞ்சிருக்காங்களா கிடையாது தூங்கி எழுந்தால் மோட்சம் கிடைக்குமா கிடையாது இதுலேருந்து என்ன தெரிகிறதுண்ணா தூங்கி எழுந்தாலும் மோட்சம் கிடைக்காது வேதாந்தம் படிக்காமல் வேறு என்னத்தை பண்ணினாலும் வேதாந்தம் படிக்காமல் தனியாக உட்கார்ந்து சுவாமிக்கு முன்னாடி தியானம் பண்ணுறேன்னா தியானம் பண்ணலாம் அவ்வளம் விட்சேபம் போகாது ஆக ஆவரணம் போகாது தியானத்தினால மோக்மில்லை என்ன உபாயத்தினாலே மோக்ஷம் கிடையாது அடைந்த அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ உறக்கத்திலேருந்து எழுந்து முழுத்த விட்சேபமெல்லாம் முக்தியில் கூட்டுகிற்கும் முழுதுமான விட்சேபங்கள் அனைத்தும் முக்தியில் கூட்டு நிற்கும் மோட்சத்தில் நேரே அல்லது பரம்பரையாக கூட்டா நிற்கும் முழுத்த முழுத்தன்னா முழுதுமானேன் நல்லா ஸ்பஷ்டமாக முழிச்சுட்டு இருக்கோம் இப்போது இல்லையா கைவேலிய நம்ம படிக்கிறோம் நல்லா கண்ணை திறந்து வச்சுட்டு காதை திறந்து வச்சுட்டு புத்தகத்தை பார்த்து சொல்கிறத கேட்டு எல்லாம் முழுசாக முழுசானா என்ன அர்த்தம் ஸ்பஷ்டமாக இருக்குது தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ விக்ஷேபத்தில் தான் இருக்கும் உடம்பு இருக்குதுன்னு தெரிகிறது உலகம் இருக்குதுன்னு தெரிகிறது இது விக்ஷேபந்தான் இது சத்தியம் இருந்தாலும் இதில் நமக்கு என்னென்ன விக்ேபம் எல்லாம் எல்லாம்ங்கிறதுக்கு விக்ேபங்கள் அனைத்தும் விஷேபம்னா எல்லாமே நல்லது கெட்டது எல்லாம் சேர்த்து அனைத்தும் நமக்கு விசாரம் பண்ணால் என்ன முக்தியில் கூட்டு நல்லா படிக்கும் மோட்சத்தை அடையிறதுக்கு பரம்பரையாகவோ நேராகவோ நேராகன்னா என்ன அர்த்தம் வேதாந்தம் படித்தா நேராக இல்லை கர்மாவெல்லாம் பண்ணினா கர்மாவை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு உபாசனை பண்ணி சித்த ஏகாகிரதையை அடைஞ்சு வேதாந்தசிரவண மரணத்தை பண்ணி மோட்சத்தை அடைஞ்சுவிடும் ஆகினால பரம்பரையாகவோ அல்லது நேராகவோ பரம்பரையினர்த்தம் கர்மயோகேன சித்தசுத்தி உபாசனையா சித்த ஏகாகிரதா ஞானயோகேன ப்ரமஜானம் மோட்ச இதான் பரம்பரை டேரெக்டாக இல்லை கர்மயோகாத்து மோட்சா ஜானயோகாத்து மோட்சா அது வேணால் சொல்லலாம் பஞ்சமி விபக்தியிலே போடலாம் கர்மயோகேன மோட்சா ஞான பா உபாசனையாக மோக்ஷா ஞானேன மோக்ஷா அநேக உபாயாக மோக்ஷ சந்தி மோக்ஷத்துக்கு நிறைய உபாயங்கள்லாம் இருக்கிறது முக்தி அடைய முன்னூறு வழிகள் மூவாயிரம் வழிகள் முப்பதாயிரம் வழிகள் மூணு கோடி வழிகள் மூணு மூணு வரணும் அவ்வளோதான் முக்தி அடைய மூணு வழியிலேருந்து ஆரம்பித்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் முப்பது வழிகள்லேருந்து மூ மூதானே வேணும் முக்தி அடையிறதுக்கு ஒரே மார்க்கம் தான் ஆத்ம ஞானாதேவத்து கைவல்லு முழுத்த விக்ஷேபமெல்லாம் முக்தியிற்கூட்டுகிற்கும் கொழுத்த ஆவரண முக்தி கொழுத்த ஆவரணம் கனமான ஆவரண சக்தி தான் தூக்கத்தில் வந்து நல்லா இருக்கு ஆவரணம் அந்த நேரத்தில் போய் தூங்கிட்டு இருக்கான் ஒருத்த அவனை போய் தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி அப்படின்னா அவன் தத்துவ மசீன் ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கு அவங்கள்ட்ட போயிரு முழிச்சுட்டு இருக்கிற போது தத்துவ மசினாலே புரியறதில்லை அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் தத்துவ மசின்னா என்ன புரியும் புரியும் புரிய அதனால் கொழுத்த ஆவரணம் கொழுத்த ஆவரணம் முக்தி கூடா கொழுத்த ஆவரணம்னா தூக்கத்தில் முழிச்சுன் இருக்கிற போது ஆவரணமும் இருக்குது விக்ஷேபமும் இருக்குது அதனால தான் வேதாந்தம் சொன்னால் ஆவரணம் போயிடுறது விக்ஷேபம் மாத்திரம்தான் இருக்குது என்ஜாய் பண்ணுறான் விக்ஷேபத்தை வேறு ஜெகதேக்கம் நந்தனவனம் சர்வேபி கல்பத்ருமா உடனே சந்தோஷமாயிடுது ஆஹா இந்த உடம்பு உலகம் எல்லாம் கற்ப எப்படி வேதாந்தம் படித்த முன்னாடி ஐயோ இது தாங்க முடியலப்பா அவஸ்தையாக இருக்குன்னா வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு ஜெகதேக்கம் நந்தனவனம் சர்வேப்பி கல்பத்ருமா எல்லாம் உலகமே நந்தனவனம் அதெல்லாம் வந்து எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ரசிக்கிற புத்தி வந்துடும் நல்லது கெடுதல் இயற்கையினுடைய உற்பத்தம் இயற்கையுடைய சிறப்பு இயற்கையினுடைய அதிசயம் எல்லாத்தான் பார்த்தா எதை பார்த்தாலும் கொழுத்த ஆவரண முக்தி கூடாமல் கெடுத்த கேடு விக்ஷேபசக்தி இருந்து விக்ஷேபமும் ஆவரணமும் இருக்கிற போது ஆவரணத்தை நீக்க முடியும் வெறும் ஆவரணம் மாத்திரம் இருக்கிற போது தூக்கத்தில் ஆவரணத்தை எப்படி நீக்கிறது தூக்கத்தில் விக்ஷேபம் இல்லை ஆவரணம் இருக்குது எப்படி நீக்க முடியும் ஆகினால் கொழுத்த ஆவரண முக்தி ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே முக்தி கூடாமல் கெடுத்த அது விளக்கம் சொல்லலைவர் கொளுத்த ஆவரணம் கனமான ஆவரண சக்தி தான்னு விட்டார் நீங்கள் உறக்கத்தில் புரிஞ்சுக்கணும் உறக்கத்தில் ஆவரண சக்தி தான் இருக்குது கூடாமல் கெடுத்த கேடு ஆண்டு வித்தில் அங்குரம் போல ஜீவரிடத்திலிருந்து ஆண்டுனால் அப்பொழுதுன்னு அர்த்தம் ஆண்டுனால் எத்தனாம் ஆண்டுன்னு கேட்கப்படாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதா தொண்ணூற்றி எட்டான்னு ஆண்டு அப்பொழுது வித்தில் அங்குரம் போல எப்படி வித்துன்னா என்ன விதை அங்குரம்னா என்ன மொளை சம்ஸ்கிருதம் வித்துங்கிறது தமிழ் அங்குரம்ங்கிறது சம்ஸ்கிருதம் வித்தில் அங்குரம் போல ஜீவரிடத்திலிருந்து அந்த அபிமானம் தூங்குற போது நான்கிற அபிமானம் அப்படியே அங்குரம் மொளை மாதிரி உள்ளே உட்கார்ந்துருக்கு அப்படி இருக்குது வித்தில் அங்குரம் போல் முழித்தவுடனே என்னென்ன ஐ ஆம் சோன் சோ பிரைம் மினிஸ்டர் தோணும் நான் வந்து இப்படி இருக்கேன் நான் வந்து சோன் சோ மடாதிபதி கடாதிபதி ஏதோ ஒன்று எல்லாம் வந்துடும் எல்லா அபிமானமும் வந்துடும் தூங்கிட்டு இருக்கிற போது ஒன்றும் கிடையாது கொழுத்த ஆவரண முக்தி கூடாமல் கெடுத்த கேடுங்கிறார் அந்த கெடுத்த கேடு நான் என்ன மோட்சமடையாமல் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆவரண சக்தி தான் கெடுத்த கேடு கேடுன்னு சொல்லக்கூடாது கேடுன்னு சொல்லக்கூடாது கெடுத்த கேடு கேடுங்கிறது இது ஆவரணசக்தி கெடுத்ததுங்கிறது என்ன துன்பம் கெடுத்த கேடே துன்பம் தரக்கூடிய கேடாக இருப்பது இந்த ஆவரணசக்தி தான் அதனால் என்றவாறு மோட்சம் அடையாமல் கெடுதியாம் இதெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் போட்டிருக்கு சும்மா படித்து பார்த்துருவோம் ஜகங்கள் மாண்டும் என்றதுக்கு உதாரணம் வாசிட்டம் மண்டியை சுளுத்திதண்ணில் வறு கனா போவதென்ன கண்டன உலகமெல்லாம் கற்பனை முடிவிற்போக ஜெகங்கள் மாண்டும் எல்லாமே போயிடுமா என வரும் மற்றும் வருவனவற்றார் காண்க முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ என்றதற்கு உதாரணம் வாசிட்டம் அகல் வாதனையின் வித்தான வந்த சுழுத்தி வீடு அழியா புகழ்வி புகழ்வித்தால் அல்லா புகழ்வித்தா புகழ்வித்தல்லா வாதனையே துரியம் பொன்றா வீடழிக்கும் புகழ் வித்தல்லா வாதனையே புகழுகின்ற வித்தல்லான் ஆவரண்தி பலமில்லாத வாதனையே இந்த வாதனையே இந்த பிரபஞ்சம் விக்ஷேப சக்தியே துரியம் போன்றா வீடழிக்கும் துரியம் போன்றா வீடழிக்கும் மோட்சத்தை அடிக்கும் துரிய அவஸ்தை மோக் கொடுக்கும் ஏனவரும் மற்றும் ஒருவனவற்றார் காண்க முழுத்த விட்சேபமெல்லாம் முக்தீர் கூட்டு நிற்கும் என்றதற்கு உதாரணம் பாகவதம் தரை புனல் கணல் கால் வானம் தபனன் வெண் திங்கள் வாரி வரையுறை அரவு மான் கான் வறு கரி பதங்கள் மீன் முரல் அலிகனை செய்கின்றோன் மொய்குழற் குமரி தேனி உரை தரு புறவு தாசி ஊன் கவர் கவரன்றினாகம் விக்ஷேபமெல்லாம் முக்தியில் கூட்டும் ஆகும் என்றும் லகு யோக வாசிஷ்டத்தை அது ரெண்டு இருக்குது பெரிய புஸ்தகம் இருக்குது அதுலேயே சின்னது இருக்குது அது ஞான வாசிஷ்டம்னு பேர் வசிஷ்டர் ராமருக்கு சொல்லுது ராமருக்கு திடீர்னு ஒரு டிப்ரெஷன் வந்துடுச்சு ராமருக்கும் ப்ராப்ளம் அவருக்கு வந்தவுடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுச்சு அவர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த சமயத்தில் வசிஷ்டர் உபதேசம் பண்ணதாக ராமாயணத்தில் ஒரு இது சொல்கிறாங்க வால்மீகி ராமாயணத்தில் பலமாக இல்லை ஆனால் ஒரு பெரிய டெக்ஸ்ட் வாசிஷ்டம்னு பேர் தமிழ்நாடு முழுக்க தமிழம் பாட்டாக மொழிபெயர்த்து படிக்கிறாங்க இந்த காலத்தில் வாசிட்டம் படிச்சுருக்கீங்களா அப்படிமா வாசிட்டம் வேறு வாசிட்டம் வாசிஷ்டரால் உபதேசிக்கப்பட்டது வாசிஷ்டம் அந்த வாசிஷ்டிறது சம்ஸ்கிருத்தில் வாசிஷ்டம் இது வாசிட்டம் அதில் நிறைய இதெல்லாம் வந்திருக்கு இந்த வாரம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாமே உலகமெல்லாம் இதில் தான் தெரிகிறது விக்ஷேபசக்தியில்தான் இந்த முதல் பாட்டு இருக்கேன் நூற்றி முப்பத்தஞ்சா பாட்டில் மேலே எல்லாம் உலகமெல்லாம் உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது ஆகாசம் பஞ்சபூதம் அத்தனையும் இருக்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து இதில் தான் இதில் தான் வந்து குரு கிடைப்பார் மோட்சம் கிடைக்கும் சிந்தையில் குரு என்று ஆக்கி மரம் தரும் இஃகுத்து மற்ற இது நன்றாம் இந்த விட்சேபசக்தியில்தான் தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சிக்க முடியும் தத்துவசாஸ்திரத்தை தெரிஞ்சிக்க முடியும் சுசுப்தியில் ஆவரண சக்தியில் இருக்கிற போது கேவல ஆவரண சக்தி இருக்கிற போது ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம் ஆக ஆவரணி தான் துக்கத்துக்கு ஹேத்து விக்ஷேப சக்தி மோட்சத்துக்கு உபாயமாக இருக்கு ஆவரண சக்தியில வந்து மோட்ச அடைய முடியாது அவ்வளவுதான் வாக்கினை கடந்து ஓங்கி மற்ற எங்களும் நீக்கமின்றி நிறைந்த அறிவினை ஊக்கம் ஒற்றுணதற்கு இடனா இடனாகலின் ஆக்கையும் குருவாய் குருவாய் அது அரசனே அரசங்கிறது ராமரை பார்த்து சொல்கிறார் அரசனே கெண்மோ அரசனே அப்படின்னு சொல்லி என்றான என்றும் வரும் மற்றும் வருவனவற்றார் அந்த புஸ்தத்தை எடுத்து படித்து பாருங்கிறார் இந்த ஆசிரியருக்கு ஒரே ஆசிரியருக்கு ஞான நல்ல அபிமானம் இருக்குதுன்னு தெரிகிறது அதனால் அவர் அடிக்கடி கோட் பண்ணுறதெல்லாம் ஞான அது சின்னதாக போட்டிருக்காங்க சம்ஸ்கிருதத்திலேயே அதுக்கு யோக வாசிஷ்டம் வாங்க அதுக்கு ஞா நிறைய கதைகள்லாம் உண்டு நல்ல நல்ல கதைகள்லாம் சொல்லி தத்துவத்தை விளங்க அது ஞான வாசிஷ்டம்னு பேர் யோக வாசிஷ்டம்னு பேர் ஒரே புஸ்தகம் தான் அப்புறம் ரொம்ப பெருசாக இருக்குது யாரால் படிக்க முடியுன்னு சொல்லி யாரோ பண்ணிட்டார் எப்படி சித்தாந்த லகு லகு லகு சித்தாந்த ஆச்சோ அது மாதிரி அது சுருக்கி லகு யோக வாசிஷ்டம்னு ஒரு புக் இருக்குது இல்லைன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் நிறைய புக்கெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்தது ஐம்பத்திநாலாம் செய்யுளில் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் என்ற ஐம்பத்தி ஐந்தாம் செய்யுளில் முழுத்த விட்சேபமல்லாம் முக்தியிற்கூட்டு கூட்டுகிற்கும் என்றும் கூறியது பற்றி அவ்விட்சேபசக்தி மித்தையாகலின் அதனால் வரும் முக்தியும் மித்தையாமென்னும் ஆசங்கைக்கு அற்றன்று முக்தி சத்தியமாம் என முகமாக சமாதானம் கூறுகின்றார் சரி முக்தி சேர்வார்க்கெல்லாம் விக்ஷேபம் அனுகூலமாக சொல்லுகிறீர்களே விக்ஷேபசக்தி முத் மிச்சேன்னு சொன்னால் அதில் கிடைக்கிற மோட்சமும் மிச்சைதானேன்னா இல்லை மோட்சம் வந்து சத்தியமாக இருக்கு அதெல்லாம் மற்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் மோட்சங்கிற அனுபவம் சித்தமாக சத்தியமாக இருக்குதுன்னு சொல்ல வெள்ளி போல சுக்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமாக வந்த சக்தி சாதனமா வந்த முக்தியும் பொய்யாமென்னின் முக்தியும் பொய்யாமென்னின் மோக நித்திரை விளங்கால் மோக நித்திரை விளங்கால் நிதிரை நித்திரை தெளியுமாபோல் நிறுவாண நிலை மெய்யாமே வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமாக முக்தியும் பொய்யாமென் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா நிர்வாண நிலை மெய்யாமே நிர்வாண நிலைனா மோட்ச நிலை மெய்யாமே சத்தியந்தான் அப்படின்னு உறுதியா சொல்றார் உனக்கு அனுபவமா தெரிய போறது என்ன பெரிய விஷயம் ரெண்டுமே மித்தியானதான் உபதேசம் பண்றோம் மித்தியாவா சத்தியமா பிரயோஜனம் தான் நமக்கு வந்து நிம்மதி வந்து விடுறது மோட்சம் கிடைச்சி நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கிறோமே ஆயினால சுத்தியில் வெள்ளி போல சுத்தியில வெள்ளி வந்தது சுத்தியை மறைத்தது ஒரு சக்தி அதில் வெள்ளியை படைத்தது மற்றொரு சக்தி சுத்தியை மறைத்த சக்திக்கு ஆவரணம் என்று பெயர் சுக்தின்னா என்னது சிப்பி சம்ஸ்கிருதத்தில் சுக்திக்கான்னு பேர் வெள்ளிங்கிறதுக்கு ரஜதம்னு பேர் சுக்திக்காயாம் ரஜதம் ரஜவ் சர்பகா கயிற்றில் பாம்பு சிப்பியில் வெள்ளி இதெல்லாம் உதாரணம் திருஷ்டாந்தம் மாதிரி சுக்தியில் வெள்ளி போல சுக்திங்கிறது சம்ஸ்கிருதம் அதுக்கு சிப்பியும்பாங்க இப்பியும்பாங்க வெள்ளி போல தோன்றிய தோற்றமான தோன்றிய தோற்றமான விக்ஷேபத்தில் வந்த சக்தியும் பொய்யே என்றால் அப்ப விக்ஷேபக்தியும் பொய்யுங்கிறீங்க டாபிக் மாறி எடுத்து பாத்தீங்களா வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணது ஆவரணி தான் ஆவரணியை பத்தி விளக்கமாக சொல்லுங்கள்னு கேட்டான் அதுக்கு அவர் என்ன சொன்னார் ஆவரண சக்தியை பற்றி விளக்கமாக சொல்லி ஆவரணக்தி தான் பந்தத்துக்கு காரணம் துன்பத்துக்கு காரணம் ஆவரணசக்தியை நீக்கணும் விக்ஷேபசக்தி ப்ராப்ளம் இல்லை விக்ஷேபசக்தி மோட்சத்துக்கு அனுகூலம் என்று ஆவரணசக்தியை பற்றியும் விக்ஷேபசக்தியை பற்றியும் சற்று ஆராய்ச்சி பண்ணிடும் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா ஆவரணசக்தி மாதிரி விக்ஷேபசக்தியும் ரெண்டுமே மித்யாதான் அப்படி வந்து விக்ஷேபசக்தி பொய்யின்னு சொல்லும் பொழுது தோற்றமான சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமாக வந்த முக்தியும் பொய்யாமே சக்தி அந்த விக்ஷேபசக்தியில்தான் சாதனம் எது குரு சாஸ்திரம் உபதேசமெல்லாம் சாதனம் என்னது விக்ஷேப சக்தியினுடைய சாதனம் சாதனமாக வந்த முக்தியும் பொய்யாமின் அதனால் கிடைச்ச மோக்ஷமும் பொய்யாம்னு நினைத்துவமே ஆனால் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா மோக நித்திரை நல்லா தூங்குற போது விளங்கால்னா அதில் ஒரு புலி வருது ஒரு புலி வருது நான் வந்து கனவு கண்டு தூங்குறேன் தூங்குகிற போது ஒரு கனவு வருது அந்த கனவில் ஒரு புலி வருது அந்த புலி வந்து என்னை பயமுறுத்துறது ரொம்ப பயமுறுத்துறவுன்னு அப்படின்னு முழிச்சு விட்டேன் பிறகு மோக நித்திரை விளங்கால் தெளியுமா போல் தூக்கத்தில் முழிச்சுடுட்டேன் நான் பிறகு விலங்கியும் காணும் ஆனா நான் முழித்துக் கொண்ட பிறகு எனக்கு நிம்மதியா இருக்கு அதே மாதிரி மோக நித்திரைங்கிறது மோக நிதிரைங்கிறது என்னது ஆவரணி மோக நித்திரை என்பது ஆவரணி அதில் தோன்றிய விலங்கு என்பது என்னது விக்ஷேப சக்தியில் இருக்கக்கூடிய திருஷ்டாந்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் விக்ஷேபசக்தியில் இருக்கிற குரு சாஸ்திர உபதேசம் அந்த குரு சாஸ்திர உபதேசம் பண்ணின உடனே என்ன பண்ணிவிட்டேன் முழிச்சுட்டேன் அந்த விக்ஷேபசக்தியிலேருந்து நான் தப்பிச்சுட்டேன் ஜாகிரத அவஸ்தைக்கு வந்துட்டேன் ஜாகிரத அவஸ்தைங்கிறது மோட்சம் ஜாகிரத அவஸ்தை என்பது மோட்சத்தோடு ஒப்பிடப்படுகிறது நல்லா புரிஞ்சுங்க ஜாகிரத அவஸ்தை என்பது முக்தியோடு ஒப்பிட்டு கூறப்படுகிறது ஆவரணசக்தி என்பது ஆழ்ந்த ஆவரணசக்தி என்பது உறக்கத்தை குறிப்பிடுகிறது விக்ஷேபசக்தி என்பது கனவை குறிப்பிடுகிறது புரியுறதோ புரிஞ்சால் மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே அப்போ வந்து நம்ம புரிஞ்சு நிடுறோம் புரிஞ்சின்றதுக்கு பிறகு விக்ஷேப சக்தியும் நமக்கு மித்தியாதான் விஷயத்தை நான் பிரம்மம்னு புரிஞ்சு நிடுறோம் நான் பிரம்மம்னு புரிஞ்சின்றது சத்தியம் நான் பிரம்மம்னு புரிஞ்சின்றது சத்தியம்தான் அதில் நீ மாற்றமான அபிப்பிராயம் வேண்டாம் புரிஞ்சுதோ திருஷ்டாந்தம் அருமையாக எக்ஸாம்பிள் தான் நம்மளை கை கா கொடுக்குறது காப்பாற்றுறது அனுபவபூர்வமான திருஷ்டாந்தமாக இருக்குது அதனால் விக்ஷேப சக்தியை கனவோடு ஒப்பிட்டும் ஒரு ஆவரணசக்தியை உறக்கத்தோடு ஒப்பிட்டும் மோக்ஷத்தை ஞானத்தோ ஜாக்கிரதாவஸ்தோடும் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு மோட்சம்னா என்ன மோட்சம் மோக்ம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் ஜானம் ஒருவேளை மித்தியமாக இருக்கலாம் அந்த ஜானத்தினுடைய பிரயோஜனம் சத்தியம் அதான் விஷயம் ஜானத்தினுடைய பிரயோஜனம் சத்தியம் பிரானம் மிதியான்னு தான் சொல்கிறோம் குரு மிதியா வா சத்தியம் மித தான் அதனால் நது விஷ்வம் பசிய காரியக்காரணையாசம்பிஷ் ஆச்சாரியத்தையுபுரா ஆத்மேதே ஜாக்கிரிவா எயேஷ புருஷோ மாயா பரிபிரமித்த श्री தஸ்ீருமூர்த்தே நமம் ஸ்ரீதட்சிணமூர்த்தேகல எல்லாமே மிச்சையை தலையன் தோண்டன் சுவாமிசம்பிஷ் ஆச்சாரியாதி ஆமேதே ஜாக்குருஷா மாயா பரிதாபரி பரிண சொப்பனத்திலேயா இருக்கட்டும் ஜாக்கிரதா அவஸ்தையிலையாக இருக்கட்டும் எல்லாம் இத்தனை பேதமும் மாயினால் உண்டாகிறது உண்மையில் இந்த வேற்றுமைகள் இல்லவே இல்லைன்னு தக்ஷினாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுகிறது ஆயினால அதனால் கிடைக்கிற பிரயோஜனம் இருக்கே அது சத்தியம் இல்லையா எல்லாம் மிச்சேன்னு சொல்கிறோம் மிச்சேன்னு சொல்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது எதுக்காக ஜகத்தை வந்து சத்தியம் மிச்சயன்னு விசாரம் பண்ணுறோம் அந்த விசாரம் பண்ணி நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம் வார்த்தையால் விளக்க முடியாது அதனால் அது சத்தியம் அதனால் இதை மிச்சேன்னு சொல்கிறதுனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் சத்தியம் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு புரிஞ்சே ஆகணும் சத்தியம்ங்கிறது புரியலேன்னு சொன்னால் நீ திரும்ப படி வேற ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே இவருடைய அந்த உதவ உரையை இந்த ஒரு அண்மை இதன் பொருள் சுக்தியில் வெள்ளி போல இப்பியின் கண் ஆரோபமான பிராதிபாசிக ரஜதம் போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பிரம்மத்தின் கண் ஆரோபமாய் உண்டான விக்ஷேப ரூபமான சக்தியும் என்றால் மித்தையே என்று சொல்லில் சக்தி சாதனமாக வந்த முக்தியும் அவ்விட்சேப சக்தி ரூபமான குரு சாஸ்திராதி சாதனமாக உண்டான மோட்சமும் பொய்யாம் என்னின் மித்தையாகும் என்று பூர்வபக்ஷிகளின் சங்கையைக் கொண்டு நீ சங்கிக்கில் மோகம் நித்திரை விளங்கால் பொய்யான நித்திரையிற் கண்ட புலி முதலிய விளங்கினால் நித்திரை தெளியுமா போல் நித்திரை தெளிந்த வழி நித்திரையின் அபாவரூபமான ஜாக்ரம் மெய்யாவது போல நிர்வாண நிலை மெய்யாம் குரு சாஸ்திராதிகளால் உளதாகும் நிர்வாண ஸ்திதியும் சத்தியமாம் அவஸ்தையின் அபிமானமே பந்தம் அதுவும் விறத்தி விசேஷமாகலின் விறத்தியினால் செய்யப்பட்ட பந்தமே சம்சாரமாம் குருவினாலும் வேதாந்த வாக்கியத்தினாலும் உளதாகும் அகம் பிரம்மம் என்னும் அந்தத்தின் விறத்தியினால் பிரபஞ்சத்தோடு கூட அஜானத்தினது நிவர்த்தியே மோட்சம் கற்பிதத்தின் நிவர்த்தி அதிஷ்டான ரூபமாகலின் மோக்ம் சத்தியமாம் சர்ப்பத்தினது நிவர்த்தி எப்படி அதிஷ்டான ரஜ்ஜு அப்படி சகல கற்பித வஸ்துக்களினது நிவர்த்தி அதிஷ்டான ரூபந்தான் அதற்கு அந்நியமன்று இது பாஷ்யக்காரரது சித்தாந்தம் பாஷ்யக்காரனா சங்கராச்சாரியர் சித்தாந்தம் இங்கே அனர்த்த நிவர்த்தி பிரம்ம ரூபமாம் என்னை சர்வ அனர்த்தங்கட்கும் அதிஷ்டானம் பிரம்மமாகலானும் அப்ரம்மம் பாவரூபமாகலானும் மோக்ஷம் சத்தியமாம் என்க இந்த இடத்துல மோட்சங்கிறது பிரம்மம் நல்லா புரிஞ்சுக்கோம் இங்கே மோக்ஷங்கிறது பிரம்ம மோக்ஷம்னா மோட்சம்ங்கிற அர்த்தத்தில் இல்லை முக்ஷு முச்சு தாத்து முக்ஷு தாத்து அதெல்லாம் கிடையாது மோக்ஷனே ஒரு தாத்து முச்சு தாத்து அந்த அர்த்தத்தில் இந்த இடத்துல மோக்ஷங்கிறது பிரம்மம் சத்தியம் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு எல்லா எல்லா அழகாக சொல்கிறாரு பாருங்க அவஸ்தையின் அபிமானமே பந்தம் அவஸ்தையில் நமக்கு இருக்கிற அவஸ்தைன்னா ஜாக்கிரத அவஸ்தா சுப்னாவஸ்தா சுசுக்தி அபிமானமே பந்தம் அதுவும் விற்தி விசேஷமாகலின் அதெல்லாம் விற்பி விசேஷம் எல்லாம் எண்ணம் தான் தாட்டுங்கிறது விற்த்தி விசேஷமாகலின் செய்யப்பட்ட பந்தமே சம்சாரமா சம்சாரம்ங்கிறது என்ன ஜஸ்ட் தாட்டுங்க நான் வந்து துன்பத்தில் இருக்கேங்கிறது ஒரு தாட்டு நான் இன்பத்தில் இருக்கேங்கிறது அனதர் தாட் எண்ணம் தான் ஆனால அதுவும் விற்தி விசேஷமாகலின் விற்த்தியினால் செய்யப்பட்ட பந்தமே சம்சாரமாம் என்னாகிறது குருவினாலும் வேதாந்த வாக்கியத்தினாலும் அகம்பிரம்மம் என்னும் அந்தகரணத்தின் விற்தியினால் பிரபஞ்சத்தோடு கூட அஜ்ஞானத்தின் அஜ்ஞானத்தினது நிவர்த்தியே பிரபஞ்சத்தோடு கூட அஜானம் போயிடு அதுவே மோக்ஷம் கற்பிதத்தின் நிவர்த்தி அதிர்ஷ்டான ரூபம் கற்பிதம் நிவர்த்தி ஆகணும்னா அது அதிர்ஷ்டானத்தில் தான் முடியணும் இப்போ க கற்பிதம் என்னது பாம்பு அது நிவர்த்தி எப்போ நான் கயிறு தெரிஞ்சுக்கிற போது தான் நிவர்த்தி அது மாதிரி இங்கே சொல்றார் கற்பிதத்தின் நிவர்த்தி அதிர்ஷ்டான ரூபமாகலின் நிவர்த்தி எப்போ அதிர்ஷ்டான ரூபமாகலின் மோக்ஷம் சத்தியமாம் சர்ப்பத்தினது நிவர்த்தி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் பல தடவை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் அல்ல சர்பத்தினது நிவர்த்தி எப்படி அதிர்ஷ்டான ரஜ்ஜு ரூபமோ எப்படி கயிற்றினுடைய நிவர்த்தியானது அதிர்ஷ்டான ரஜ்ஜு ரூபமாக தான் முடிகிறதோ திருஷ்டாந்த அப்படி சகல வஸ்துக்களினது நிவர்த்தி அதிர்ஷ்டான ரூபம்தான் அந்த அதிர்ஷ்டான ரூபங்கிறது என்னது பிரம்மம் இப்போ ஈக்குவல் என்னது பிரம்மம் அதற்கு அந்நியம் இது பாஷ்யக்காரரது சித்தாந்தம் இங்கே அனர்த்த நிவர்த்தி பிரம்மரூபமாக அனர்த்தங்கள்லாம் நீங்கி போச்சு என்ன இருக்கு இப்போ நான் பிரம்மரூபமாக இருக்குது என்னை சர்வ அனர்த்தங்களுக்கும் அதிஷ்டானம் பிரம்மமாகலானும் சர்வ அனர்த்தங்களுக்கும் அதிஷ்டானம்னா என்ன மாயையினால் எல்லா விதமான கற்பனைகளும் எதில் உண்டாகிறதுனா பிரம்மத்தில் தான் உண்டாகிறது அப்ரம்மம் பாவரூபமாகலானும் அது சூன்யம் அல்ல அது பாவரூபம் அதான் சொல்கிறார் பாவரூபமாகலானும் அதனால் அது மற்றதெல்லாம் அபாவரூபம் இது பாவரூபம் பாவரூபம்னா என்ன சத்ரூபம் சத்ரூபம் பூதாத்து போட்டாலும் அஸ்ஸு தாத்து போட்டாலும் இதுக்கு தான் கிராமர் உதவும் அஸ்ஸு தாத்து போட்டாலும் பூதாத்து போட்டா போட்டாலும் ஒன்று தானே பவத்தினா என்ன அர்த்தம் அஸ்தி அஸ்தினா என்ன பவதி ஏண்டா லைட்டுனா நேரம் ஆயிடுச்சு சார் ஏன் நேரம் பாவரூபம்னு சொன்னாலும் சத்ரூபம்னு சொன்னாலும் ஒன்று மற்றதெல்லாம் அபாவரூபம் அபாவத்துக்கு அதிஷ்டானம் பாவமா அபாவமா அபாவத்துக்கு அதிஷ்டானம் பாவமா அபாவமானு கேட்டால் பாவம் இல்லையா அதாவது இல்லாததொன்று இருப்பதன் மீது தோன்றுகிறதா இல்லாததன் மீது தோன்றுகிறதா இல்லாததொன்று இருப்பதன் மீது உண்டாகின்றதா இல்லாததன் மீது உண்டாகிறதா இல்லாததன் மீது உண்டாகிறதுங்கிறார்கள் பௌத்தர்கள் அதனால புத்த அவங்கள புத்தி உடையவர்களுக்கு பேர் பௌத்தர்கள்னு பேர் புத்தன்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் புத்திமான் இத்தி அர்த்தம் புத்திமான்ங்கிற அர்த்தத்திலேருந்து வந்ததுதான் புத்தா இது புரிஞ்சுக்கலாம் புத்து புத்துன்னா ஹிந்தியில் என்ன தெரியுமா புத்துன்னா ஹிந்தி தானே புத்துன்னு சொன்ன முட்டாள்னு அர்த்தம் புத்து அப்படியே இல்லை இது வந்து புத்தஹா புத்தகா வேற புத்தஹாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அவங்க அபாவரூபமான ஜ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபிலாசபி தான் நான் சொல்லியிருக்கேன்னு பிரம்மம் மித்யா ஜெகத் மிச்சியா சௌரியமா புட்சி பிரம்மமும் இச்சை ஜகத்து மிச்சை இதுதான் பௌத்தருடைய சித்தாந்தம் புத்த மதத்தினுடைய சித்தாந்தம் பிரம்மமும் இச்சை ஜெகத்து மிச்சை ஒரு பிடியும் இல்லாமல் அவஸ்தப்படணும் அவ்வளோதான் பிடியே இல்லாமல் அவஸ்தப்படணும் அதனால தான் அவங்க மெடிடேஷனே ஜன் மெடிடேஷன்லாம் அதெல்லாம் வந்து சூன்யத் தியானம் சூன்யத்தை தியானம் பண்ணணும்னா சூன்யம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் சூன்யத் தியானம்னா சூன்யம்னா என்ன சூன்யம் சூன்யம்னா சூன்யம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறத நினச்சின்ட்டுருன்னா ஒன்றும் நினைக்கணும் இருக்கிறது தான் நினைக்கணும் ஒன்றும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் வருது ஒன்றும் நினைக்கணும் ஒன்றும் எல்லாம் கடைசியில் அவங்களுடைய அவங்களுடைய கதைகளெல்லாம் பாருங்க அதில்லாம் தத்துவங்களெல்லாம் நீங்கள் நல்லா ஊன்றி பார்த்த தான் தெரியும் அவங்க வந்து இந்த ஃபிலாசபியை பேஸ் பண்ணி தான் பேசிகிட்டே இருப்பாங்க கடைசியில் எதுவும் உண்மை இல்லைன்னு முடிப்பாங்க எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்கிற பொழுது தர்மசாஸ்திரம் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் அதில் பிரம்மன்னு ஒன்றே சொல்லித்தான் அதெல்லாம் வந்து அடிப்படையான சில உண்மை விஷயங்கள் ஒரு மத கொள்கைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் அதெல்லாம் உள்ள டீப்பாக போனோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் குழப்பம் வரும் ஏன்னா அவங்க சொல்கிறது நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தோணும் ஆனால் வந்து அதில் எவ்வளவு தோஷங்கள் இருக்குதுன்னு அப்புறம் தான் புரியும் ஸ்ருத்தி யுக்தி அனுபவ விருத்தம் இருக்குதுன்னு தெரியும் அடுத்தது படி வந்ததுதான் அதனால் சர்வ அனர்த்தங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பாவரூபம் தான் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு நமக்கும் பெரிய சர்ச்சையில்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து சங்கராச்சாரியார் மாண்டோக்கிய உபனிஷத்தில் மாண்டூக்கிய காரிகையில் கௌடபாதிரி இதை பற்றி விசேஷமாக பேசுகிறார் அதில் பல இடங்களில் பிரம்மசூத்திரத்தில் இருக்குது பல இடங்களில் இது பற்றி ஆராய்ச்சி மிக அற்புதமாக பண்ணுறாங்க எப்படியெல்லாம் ஃபிலாசஃபி எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறாங்கங்கிறதுக்கு அந்த பகுதிகளெலாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள பகுதிகள் ஆனால் நமக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா கைவல்ய நவநீத ஆச்சாரியர் அதெல்லாம் கொண்டு விடுறார் உரையாசிரியர் அங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கோ அத்தனையும் கொண்டுறார் அதனால் கைவல்லிய நவநீதம் ஒன்றே போரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாட்டெலாம் கூட பாடியிருக்காங்க எப்படி தர்மசாஸ்திரத்துக்கு திருக்குறள் ஒன்றே போரும்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த மாதிரி தத்துவ சாஸ்திரத்துக்கும் கைவல்ல நவநீதம் ஒன்றே போரும்னு சொன்னால் அது ஒன்றும் மிகையல்ல ஏன்னா எல்லா விஷயமும் சொல்லியிருக்கு ஆனால் ஒரே ஒரு விசேஷம் என்ன தெரியுமோ கைவல்ல நவநீதத்தோட சிறப்பை புரிஞ்சுக்கணும்னா வேதாந்த சாஸ்திரமெல்லாம் படித்தா தான் தெரியும் திருக்குறளைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற தர்மசாஸ்திரம்லாம் படித்தாதான் திருக்குறளோட பெருமையே புரியும் இல்லாட்டி திருக்குறளோடய பெருமை புரியாது ஏன்னா அது நேரடியாக படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க தெரியாது அந்த சாஸ்திரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும் அதனால் கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு சும்மா சொல்லிக்க வேண்டியது உலக பொதுமுறை யார் சொன்ன அவர் சொன்னார்ண்ணா நீர் எப்படி கண்டுபிடிச்சி உலக பொதுமுறைன்னு அப்படின்னு சொல்லணும்னா உலக பொதுமுறை நான் சொல்லணும்னு சொன்னால் எனக்கு அந்த ஞானம் வாணும் அது புரிஞ்சிருக்கணும் இப்போ அது மாதிரி கைவெல்லியில் அபணியத்தினுடைய பெருமை தெரியணும்னா உபனிஷத்துகளெல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஒரு தனி கைவிலை போது ஆஹா அங்கே சொன்ன விஷயத்தை இவர் எவ்வளோ எளிமையாக சொல்கிறார் அந்த மாண்டோக்கிய உபனிஷத்தில் சொன்ன விஷயத்தை பிரம்மசூத்திரத்தில் சொன்ன விஷயத்தை இவர் எவ்வளோ எளிமையாக பாட்டில் சொல்கிறார் ஆச்சரியமாக இருக்கும் அடுத்தது நிர்வாண ஸ்திதி இது என காட்டும் கருத்தினராய் மாயையை நிவர்த்திக்கு முறைமை கூறுகின்றார் மாயையை நிவர்த்திக்கு முறைமை கூறுகின்றார் அதனால் நிவர்த்தியாரது மாயை நீங்குகிறது அதனுடைய பிரயோஜனத்தை சொல்கிறார் இம்பரின் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பாலையும் அம்பினை அம்பாற் மா வம்பியன் மாயை தன்னை மாயை தன்னை மாயையான் மாய்பற் பின்னைதான் மாய்பற் பின்னை தம்பமாம் அதுவும் கூட கூட சவஞ்சுடு தடிபோர் மே தளிமல் போமே ரொம்ப எளிமையான உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறார் சரி குரு சாஸ்திரமெல்லாம் இச்சைன்னு சொன்னா என்னென்ன பரவாயில்ல அதுவும் மாயை வாஸ்தவந்தான் ஒத்துக்கிறோம் மாயை என்ன சொல்லிவிடுறது நான் மாயேன்னு சொல்லிட்டு ஓடிடுறது மாயை என்ன சொல்கிறது நான் மாயை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிடுறது அதுக்கு உதாரணம் சொல்கிறார் ஏகப்பட்ட உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறார் இந்த டாபிக் எல்லாம் எதுக்கு எதுக்குன்னா விக்ஷேபசக்தி அனுகூலம்னு சொல்கிறீங்களே மோட்சத்தை கொடுக்குங்கிறீங்களே விக்ஷேபசக்தி தான் மிச்சையாச்சு மிச்சையான அனுகூலத்தில் வந்து மோட்சம் எப்படி கிடைக்கும்னு கேட்டால் மோட்சம் கிடைக்குங்கிறத சித்தாந்தம் பண்ணுற போர்ஷனும் படிச்சுட்டுருக்கோம் நான் அல்ல விக்ஷேபசக்தி மிச்சையானாலும் விக்ஷேபசக்தி மிச்சையானாலும் மோட்சத்தை தரக்கூடியது மோட்சம் சத்தியம் அப்பா மோட்சம் என்பது பிரம்மஸ்வரூபம் அதனால் அது சத்தியம்தான் இம்பரில் இம்பரில்னா என்ன இவ்வுலகில் இம்பரில் இம்பர்வான் எல்லை ராமன் ரெண்டு பாட்டெல்லாம் ஆண்டி டைலில் வரும் இந்தி ஒரு வருஷம் நான் படித்தது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது வந்தது இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணானி என்றாள் பாணி ஒன்பதாம் கடவம் என்றேன் பூசும் என்றாள் என்றாள் மா தங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேம் என்றாள் இப்படி வரும் பள்ளிக்கூடத்தில் வந்தது பாட்டு அதாவது அவர் இந்த தமிழ் இலக்கணத்தில் வரும் இந்த பாட்டு இம்பர்னா இம்பர்னால் இவ்வுலகத்தின் தலைவன் அதுக்கு அங்கே போயிட்டேன் அவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு யானைக்கு எத்தனை தமிழ் சொல் இருக்குன்னு வரும் அந்த பாட்டு இந்த பாட்டு முழுக்க என்னென்னா அவன் ஒரு கவிஞன் பாணன் பாணனுடைய மனைவி பாணி பாணன் பாட்டு பாடுறான் யாழ்ப்பாணர் யாழ்ப்பாணன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனால் பாட்டு பாடுறோம் யாழை மீட்டி பாடுகின்றவர்கள் யாழ்ப்பாணம் அது வேற விஷயம் இப்போ இதில் ஏகே ஃபார்ட்டி செவன்ல இருக்கு அதனால யாழை மீட்டி பாடுறதுனால யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணர்கள்னு அர்த்தம் இப்போ இந்த இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குணர்ந்தாய் பாணானி என்றாள் பாணி கலவம் கலவம்னா யானைன்னு அர்த்தம் மா தங்கம்பா என்ன சொன்னாலும் புரியாது கடைசியில் கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே கடைசி வருகிற யாரையா நீ போய் ராமனை பார்த்து பாட்டு பாடிட்டு வந்தையே பானனே ராமன் உனக்கு என்ன பரிசு கொடுத்தான்னால மனைவி கேட்குறா கணவன் கிட்டே கவிஞனான கணவன்கிட்ட கேட்குறா அந்த காலத்தில் க மனைவி கணவன் எல்லாம் கவிஞர்களாக இருந்தாங்க கவிஞர்களாக இருந்தாங்க எல்லாம் எல்லோரும் அறிவு அறிவாளி அறிவிச்சிருந்த பெரியவர்களாக இருந்தாங்க அதனால் என் கூட இருந்தாய் பானா என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னா அவன் யானேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னெல்லாமும் சொல்லி பார்த்தான் தமிழில் நிறைய வருவது இந்த பாட்டு முழுக்க ஞாபகம் இல்லை ஒன்பதாம் கலவம் என்றேன் மா தங்கம் மா பூசும் என்றாள் அது கலவத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் சந்தனம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அது பூசும் மா தங்கம் என்றேன் வா யாம் வாழ்ந்தேன் என்றாள் மா தங்கம்னால் நிறைய தங்கம் கொடுத்தான்னு மா தங்கம்னா யானைக்கு இன்னொரு பேர் அதனால் இரண்டு பொருள் படுற மாதிரியே அவன் சொல்லி வருவான் கடைசியில் கைமாம்வான் கைமான்னா யானைன்னு அர்த்தம் அதுக்கு தான் இன்னொரு அர்த்தம் இல்லையான் அதில் சும்மா கலங்கி யானையாக கொண்டுட்ட யானையை வச்சு எப்படி எப்பா வாழ்றது வீட்டில் அப்படின்னு சொல்லி கைமா என்றேன் சும்மா கலங்கினாள் அப்படின்னு வரும் அந்த பாட்டில் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அது இம்பர்னு வந்தது இல்லை அந்த பாட்டுக்கு போயிட்டேன் இம்பர்வான் இல்லை ராமனையே பாடி என் குணர்ந்தாய் பானானி இம்பர்னா உலகம்னு அர்த்தம் ஆ இவ்வுலகின் நஞ்சை நஞ்சால் விஷத்தை விஷத்தால புரியறதில்லை இப்போ பாம்பு விஷம் வச்சிருக்காங்க அதுக்கு தான் மருந்தான் பாம்பு கடிச்சா மருந்து பாம்பு விஷந்தான் எப்படி சொல்கிறாங்க பாருங்க அந்த காலத்திலே இருக்குதெல்லாம் நம்ம தான் புதுசாக கண்டுபிடிச்சோன்னு நினைஞ்சுன்னு நஞ்சை நஞ்சால் விஷத்தை அதற்கு பிரதிகூலமான விஷத்தினாலும் இரும்பினை இரும்பால் இரும்பை இரும்பாலும் எய்யும் அம்பினை அம்பால் எய்யா நின்ற அம்பை அம்ப அதற்கு பிரதிகூலமான அம்பினாலும் பற்றும் அழுக்கினை அழுக்கால் புடவையிர் பற்றிய அழுக்கை உவர் மண்ணாகி அழுக்கினாலும் மாய்ப்பர் கெடுப்பர் எத்தனை உதாரணம் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பா நம்ம எல்லாம் வழக்கமாக முல்லை முள்ளால் எடுக்கணும்ப்பா அவன் பாணியிலே போய் அவனை சரி பண்ணணும் அப்படிம்பா அதெல்லாம் சொல்கிறான் இல்லையா கடைசியில் இவன் அவன் குரூப்பில் சேர்ந்துருவான் நஞ்சினை நஞ்சால் வந்து அது ஒரு ஒரு அரசியல்வாதி சொல்கிறார வச்சுக்கேன் அவங்க கோணத்திலே போய் அவங்கள சரி பண்ணணும்னா கொஞ்ச நாள் கழிச்சா அவங்க மாதிரி நம்ம அது அப்படி அதோடய த தன்மை அப்படி நஞ்சினை நஞ்சால் இரும்பினை இரும்பால் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாயை மாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் மாயினால தான் மாயை அவித்யா மாயைய வித்யா மாயினால் ஜெயிக்கணும் அப்புறம் வித்யா மாயை என்னாகும்னா பின்னை தம்பமாக அதுவும் கூட அது பலம் வாய்ந்திருக்கிற அதுவும் கூட சவம் சுடு தடிபோர் போமே பிணஞ்சுடு தடி போல சவஞ்சுடு தடி வந்து கூடிய சவஞ்சுடு தடினா நம்ம எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லலாம் அந்த ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க கடைசியில் அந்த குச்சியை எடுத்துகிட்டு வீட்டுக்காக போவான் அதே தூக்கி அதுக்குள்ளேயே போட்டு எரி அப்படின்னு அது மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குத்திக்கிது ஏன்னா அந்த சவன் சுடு தடினா என்ன சவத்தை சுடுறதுக்கு தடிவானும் ஓஞ்சி அடிப்பான் இப்படி இப்படி எந்திரிக்குது ஏன்னா அந்த அந்த உடம்புல இருக்கிறதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க அது அப்படியே எந்திரிக்கும் அப்போ ஓஞ்சி அடிப்பான் இதெல்லாம் நமக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறது நம்மளெல்லாம் அப்படி பண்ணுவானான் நமக்கு அப்பவும் அபிமானம் போக மாட்டேங்குது நம்ம தான் போயிட்டோமே அப்புறம் அடிச்சா என்ன பிடிச்சா அப்பவும் நமக்கு இந்த பற்று போவார் ஆக தடி போல அதுவும் போகுமேன்னு சொல்றார் ஆக அவித்யா மாயையை வித்யா மாயை அழித்து விட்டு அந்த வித்யா மாயையும் தன்னை பொய்யென்று உணர்த்தி நீங்கிவிடும் பிரம்மைவ சத்தியம் அகம் பிரம்ம அஸ்மி எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்ததேகாய தட்சிணாமூர்த்தே நம ஓம் ஷாதி ஓ